பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி தத்துவ விளக்கப்படலாம் அறுபத்தி ஏழாவது பாடல் பிரிவது எப்படி என்றக்கால் பிணமாகும் உடல் நான் என்னும் பிணமாகும் அறிவினைக் கொல்லல் வேண்டும் ஐம்பூத விகாரமன்றோ வெறியதோர் துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் ாணனு நீணவிகாரம் ஆசிரியர் சிஷ்யனுடைய கேள்விக்கு இணங்க சிஷியன் தனது யதார்த்த ஸ்வரூபம் பிரம்மம் என்பதை நன்கு உணர்வதற்காக மகாவாக்கியத்தை ஆராய்ச்சி செய்து உபதேசிக்கிறார் மகாவாக்கியம் தத்துவமசி என்பது தத்துவம் என்கிற இரண்டு பதங்களும் முரையே ஈஸ்வரனையும் ஜீவனையும் குறிப்பதாக மேலெழுந்த வாரியாக தெரிகிறது சொல்லப்போனால் அது வாட்சியார்த்தம் அசி என்கிற பதம் இரண்டும் ஒன்று என்ற கருத்தை கொடுக்கிறது அது எப்படி ஒன்று என்பதை வாச்சியார்த்த லக்ஷியார்த்த ஆராய்ச்சியின் மூலம் புரிந்து கொண்டிருக்கிறோம் அறுபத்தி ஆறாவது பாடலும் அதை பற்றி சொல்லி இருக்கிறது புகழ் இரண்டினுக்கும் வாட்சியம் பூஜ்ய வீசன் ஜீவன் புகழ் பதம் இரண்டினுக்கும் லக்ஷியந்தான் மலமிலா பிரம்மமான அப்படி படித்தா புரியும் புகல் பதம் இரண்டினுக்கும் வாட்சியம் பூஜ்ய வீசன் ஜீவன் புகழ் பதம் இரண்டினுக்கும் லட்சியந்தான் மலமிலா பிரம்மம் ஆன்மா அப்படி ரீ அரேஞ்ச் பண்ணால் இன்னும் நல்லா புரியும் எப்படி பாலில் நெய்ய எடுக்கிறோமோ அப்படி நாமளும் இதை நாமும் இதை நன்றாக ஆராய்ச்சி பண்ணி நாம் இந்த ஜீவத்தன்மையிலிருந்து நம்மை பிரித்து கொள்ள வேண்டும் அறியாமையினால் தவறாக கற்பிக்கப்பட்ட இந்த ஜீவ உபாதியில் இருக்கக்கூடிய அபிமானத்தை அறிவுபூர்வமாக நீக்கிவிட வேண்டும் அப்படி நீக்கினால்தான் அது மட்டும் நீக்கினால் போராது ஜகத்தையும் ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் என்று சொல்லப்படக்கூடிய விஷயத்தையும் அத்தனையும் மாயா உபாதி கேவல நாம ரூபந்தான் சத்தியம் கிடையாது சத்தியம் பிர அதையும் புரிந்து கொண்டு இருப்பரே வஸ்துதான் திவித்தீய வஸ்து கிடையாது ரெண்டாவதா ஒரு வஸ்து கிடையாது அத்வைதம் பிரம்மைவ சத்தியம் ரெண்டாவதுவா ஒரு வஸ்து தோன்றதெல்லாம் ஒரு தோற்றமே எப்படி தண்ணீர் வேறு அலை வேறு என்று நமக்கு சொற்கள் வேறு போல காட்டுகிறதோ அப்படித்தான் இதெல்லாம் பிரம்மம் வேறு ஜகத்து ஜீவன் ஈஸ்வரன் வேறு என்று ஒரு தோற்றமாக இருக்கிறது உண்மையில் ஜீவேஸ்வர ஜெகத் என்பது துவைத்தம் பிரம்மம் என்பது அத்வைத்தம் ஜீவேஸ்வர ஜெகத் அத்வைதமாகிய பிரம்மத்தில் ஜீவேஸ்வர ஜெகத்தாகிய துவைத்தம் அத்வைத்தமாகிய பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் சாஸ்திரத்தோட பரம உபதேசம் ஜீனும் கல் ஜத்தும் கல்பித்தம் ஈஸ்வரனும் கல்பித்தம் அத்வைத்த பிரம்மை சத்தியம் எல்லா வியாபக திருஷ்டி வியாபக சத்தியமே தவிர பாரமார்த்திகளை பார்க்கும் பொழுது பிரம்மை சத்தியம் இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு விவகாரம் பண்ணினா விவகாரம் நம்மளை ஒண்ணும் பண்ணாரு இல்லாட்டி விவகாரம் எல்லாம் பாதிக்கும் இடைஞ்சல் போடணும் என்ன பண்ணுறதுன்னா பிரிச்சுடுன்னுட்டார் எல்லாத்துலேயும் உன்னை முதல்ல பிரி உன்னை முதல்ல பிரிச்சாச்சுன்னு சொன்னால் அப்புறம் பிரம்மனா புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம் முதல்ல உனக்கு இருக்கிற இந்த தாதாத்மிய புத்தி இந்த சரீரம் நீங்கிற அந்த எண்ணம் ரொம்ப பலமாக இருக்குது என்னுடைய இதுங்கிறதுல எவ்வளோ பலமாக என் ஃபோட்டோ ஒருத்தங்க கழித்தாலே கஷ்டமாக இருக்கு அப்படி இருக்கிறபோது இந்த உடம்பையே நான் வந்து இன்னொன்னா நான் நினைச்சேன் என் ஃபோட்டோவை பார்த்து ஒருத்தன் துப்புறான்னு வச்சுப்போம் ஒருத்தன் புஷ்பம் போட்டு பூஜை பண்ணுறான் இன்னொருத்தன் வந்து துப்புறான் என்னவோ பண்ணுறான் ஒரு ஃபோட்டோவுக்கு இப்படின்னா ஃபோட்டோ பார்க்க அதுக்கு மாலை போட்டாலே நமக்கு கொஞ்சம் தலைக்கு கர்வம் வந்ததுண்ணா அதுக்கு யாராவது துப்பினாலே நமக்கு மனதுக்கு வருத்தம் வந்ததுன்னா அது எதையாவது அது ஹிம்சை நம்மளே பண்ணுற மாதிரி தோணைத்துண்ணா இந்த சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை கேட்கணுமா ஃபோட்டோவே காகிதத்துக்கே நம்ம நம்மளை பற்றி இருக்கிற ஒரு காகிதம் பிரதிபிம்பச பிரதிபிம்பா இது பிரதிபிம்பத்தோட பிரதிபிம்பம் அது இது எத்தனை வேணாலும் போட்டு போட்டு எடுத்துகிட்டே இருக்கலாம் அது நிறைய போட்டு எடுக்கலாம் குளோனிங் மாதிரி மாதிரி இதையே இப்போ க்ளோனிங் பண்ணலாம் ஃபோட்டோவும் அது நிறைய பண்ணுறாங்களே நூற்றுக்கணக்காக ஆயிரம் கணக்காக மூவாயிரம் நாலாயிரம் அடித்து கொடுத்துட்டுருக்காங்க எல்லாத்தையும் அப்போ அது வந்து அது ஒரு டைப் ஆஃப் குளோனிங் இது அலத டைப் ஆஃப் குளோனிங் எல்லாம் பண்ண என்னத்தை பண்ணாலும் எல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது அவன் வந்து ரொம்ப அபிமானத்தை வச்சு வச்சு வளர்த்தி அநேக ஜென்ம சம்பிராப்தாக பல ஜென்மாக்களில் இந்த சரீரத்து அபிமானத்தை வச்சு எனக்கு வந்து நான் வந்து இளைஞனாக இருக்கிறேன் நான் வந்து நடுத்தர வயதினாக இருக்கிறேன் எனக்கு ஓல்டேஜ் ஆய்ப்பு எடுத்து ஓல்டேஜ் ஆத்மாவுக்கா உடம்புக்கா வந்து இவங்கள்லாம் ஓல்டேஜ் பீப்புள் அவங்களெல்லாம் மிடில் ஏஜ் பீப்புள் இவங்கள்லாம் யங் குரூப்பு நம்ம பிரித்து விவகாரத்துக்கு தாங்கலாம் சத்தியமாக பார்த்தா இருக்கோ இது அடிக்கடி நினைக்கணும் அதுக்கு தான் கிளாஸில் உட்கார நிறைய பேர் சொன்னாங்க சுவாமிஜி உங்கள் க்ளாஸில் ஓல்டேஜ் பீப்புளாக தானே இருக்காங்க நிறைய பேர்னா ஓல்டேஜ் பீப்புள் இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கும் சாந்தி வேண்டாமா நிம்மதி வேண்டாமா அவங்களுக்கு வந்து நிம்மதியை கொடுக்குற ஒரு காரியம் பண்ணிட்டு தானே இருக்கும் கடைசி காலத்தில் சரீரத்தில் இருக்கிற அபிமானம் போகிறதுக்காக தானே வந்திருக்காங்க வேதாந்தம் படிக்கிறது அது போய்டும் அதனால் எல்லாம் இன்னும் யூத்து இருந்தால் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா எல்லோருக்கும் யூஸ்ஃபுல் தான் யூத்தாக இருந்தாலும் சரி புண்ணியம் இருந்து வேதாந்தம் கேட்க வந்தால் அது எங்க மிடில் என்ன ஓல்டுன எல்லாமே ஓல்டு ஈஸ் கோல்டு தானே சொல்கிறேன் ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் இப்போ வந்து இதெல்லாம் வந்து அபிமானம்தான் நமக்கு இந்த வயசாகி போயிடுச்சு நம்ம நடுத்த வயசாகிட்டுருக்கேன் எனக்கு இதை சின்ன வயசாக நமக்கு எல்லாமே லைஃபை பற்றி கவலைப்படுறதெல்லாம் சரீரத்தோடு சேர்த்து தான் நம்முடைய கவலையே வயசான காலத்தில் எப்படி இருக்க போகிறதோ தெரிகிறதே பகவானே எப்படியோ நல்லபடியாக சரீரத்தை வந்து யாருக்கும் இடைஞ்சல் இல்லாமல் போயிட்டா பரவாயில்லை போகிறத பற்றி ஒன்றும் பெரிய கவலை இல்லை பெய்ய காலெலாம் இருக்கணும் எங்கேயா இன்னொருத்தரை நம்ம டிபெண்ட் பண்ணி அவங்க நம்மளை தினம் சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கஷ்டமாக போயிடும் நம்ம வருத்தப்படணும் எல்லாம் சென்டர் சென்டர் ஆன் எது வாட்டுனா எல்லாம் சரீரத்தை வச்சு தான் நம்ம நினச்சுட்டு இருக்கோம் பிராரத்தம் எப்படி இருக்கு நமக்கு என்ன தெரியும் பிராரத்தத்தை வந்து யாரும் கண்டே பிடிக்க முடியாது ஈஸ்வரனுக்கு தான் தெரியும் ஆயினால நம்ம கையில் அது ஒன்றும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சரீரம் நான் ஒரு எண்ணத்தை நம்ம நன்றாக பண்ண முடியும் பண்ண முடியும் அது நம்ம வில்லிங்காக பண்ணணும் திரும்ப திரும்ப மனசில் எண்ணம் தானே எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகுங்கிறாங்க அதனால் எண்ணம் வந்து நமக்கு நல்ல பலமாயிடுத்துன்னு சொன்னால் உறுதியாக ஸ்ட்ராங்காக ஆகிடுதுன்னு சொன்னால் திரும்ப திரும்ப தச்சிந்தனம் தற்கதனம் அன்யோன்யம் தத் பிரபோதனம் ஏததேக பரத்வஞ்ச ஒரு பஞ்சதையில் ஒரு ஸ்லோகம் தச்சி அதையே சிந்திப்பது தற்கம் அதையே பேசுவது அந்நோன்யம் தற்போதனம் ஒருவருக்கு ஒருவர் அதையே பேசிக்கொள்வது இப்படியே செய்து கொண்டிருப்பதற்குத்தான் பிரம்மாபியாசம் என்று பெயர் அப்படின்னு விட்டாங்க இந்த விஷயம் தச்சிந்தனம்னா பிரம்மத்தை பத்தியே சிந்தனம் தச்சி தச்சி அதை பத்தி சிந்திக்கனம் தற்கம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் இப்ப தத்துங்கிறது பிரம்மத்தை குறிக்கிறது பிரம்மத்தை பற்றி சிந்தனை பண்ணணும் பிரம்மத்தை பற்றி பேசணும் பிரம்மத்தையே தான் பத்தி இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் திரும்ப திரும்ப அந்த மனசுல அந்த எண்ணம் பலமார்த்துக்காக சொல்லிக்கணும் ஏதது ஏக பரத்வம் இது ஒன்னேதான் பேசுறது வேற எதுவும் பேசுறதுல சிந்திக்கிறது கிடையாது இதுக்கு பேர் தான் பிரம்மா அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் வித்யாரர் தச்சிந்தனம் தற்கனம் அன்யோன்யம் தத் பிரபோதனம் ஏதது ஏக பரத்வம் பிரம்மாபியாசம் அதுக்காக வேண்டிதான் திரும்ப திரும்ப விவேகச்சூடாவணியில் படித்தாலும் ஆத்மோதத்தில் படித்தாலும் எந்த தவபோதத்தில் படித்தாலும் மதீயம் மதீய பிராணிய மனீயு மதீயின் கடக்கூட குண்டலகிருவத் சுவம் ஆத்மேனா என்னது தரிஹி ஆத்மா கஹ சச்சிதானந்த சத் கிம் காலத்திரையம் ஞானஸ்வரூபா சொன்னா தான் புரியுது இப்போ படித்ததை வந்து நெடில சொன்னா தான் படித்த மாதிரி தோன்றுறது ஆனந்தாம் வந்து தத்துவபோதத்தில் வாசிச்சிருக்கோம் அப்புறம் வந்து திரும்ப ஆத்மபோகத்தில் கேட்குறோம் விவேக சுடாமணியில் கேட்குறோம் எதை படித்தாலும் கடைசியில் மெயினாக எங்கே சுற்றி ரெங்கனை சேவிக்கணுன்ற மாதிரி கடைசியில் இந்த விஷயத்துக்கு வந்தாலும் இந்த டாபிக் தான் வந்தா இப்போ நம்ம அதே தான் பண்ணுறோம் இப்போ என்ன பண்ணுறோம்னா பஞ்சகோஷ நிஷேதா இந்த பஞ்சகோஷ நிஷேதம் அதில் பண்ணியிருக்கோம் தன்னிஷேவதா தன்னிஷேதி சாட்சி சாட்சி போதஹான்னு சொல்லி விவேக சூடாமணியில் பார்த்தோம் பஞ்சாநாம் கோஷானாம் நிஷேதே கிருத்தி நிஷேதம் பண்ணினால் தன் நிஷேத அவதிகி அந்த நீக்கிய முழு எஞ்சி இருக்கக்கூடிய வஸ்துவே ஆத்மாவாகும் அப்படின்னு சொல்லி விவேகச்சூடாமணியில் படிச்சிருக்கோம் வேணா போய் போய் பாருங்க இந்த இடத்துல அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஒப்பிட்டு பார்க்க ஆத்மபோதம் விவேகச் சுடாமணி இந்த நோட்ஸை எழுதுகிற போது அது கொஞ்சம் இடம் வச்சுக்கணும் ஓ இந்தலாம் அதுலருந்து எடுத்து வச்சுக்கணும் ரெஃபர் அப்படின்னு போட்டுட்டா அப்புறம் போய் அதை போட்டு எழுதி வச்சா இதை பார்த்தா அது வரும் அதை பார்த்தா இது வரும் இந்த நோட்ஸை பார்த்தா அது நமக்கு மனசில் சிந்தித்தா நமக்கு முதல்ல நமக்கு ஞானம் வரும் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறது அப்புறம் இருக்கட்டும் நமக்கு முதல்ல ஞானமும் நிஷ்டையும் நமக்கு கை கூடிடும் நமக்கு ஞானமும் நிஷ்டையும் கை கூடிவிட்டால் இன்னொருத்தருக்கு சொல்கிறது சுலபம் இல்லாட்டி நம்மளே தடவி நோக்காண்டு எல்லாத்தையும் முதல்ல தடவை தான் தொடம் ஏன்னா சொல்லி சொல்லித்தான் அது நமக்கு நிஷ்டை வரும் சொல்லி சொல்லித்தான் வரும் அதுவும் ஒரு அபியாசம் தானே சொல்கிறதுங்கிறது பதினஞ்சாயிரம் படிக்கிறதுக்கு சமானம்ங்கிறாங்க ஒருத்தருக்கு எடுத்து சொல்கிறதுங்கிறது எல்லோரும் சொல்லணும் ஆனால் சொல்லணும் புரியாமல் சொல்லிடப்படாது தப்பாக சொல்லக்கூடாது ஆனால் இப்படி சொல்ல சொல்ல சொல்லத்தான் நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லத்தான் விரும்பி அவங்களும் கேட்கணும் நம்மளும் சொல்லணும் அப்படி சொல்ல சொல்லத்தான் நமக்கும் விருத்தியாகும் அதுக்காக தான் சத்சங்கத்திலே இருக்கிறது சத்சங்கத்திலேருந்தால் யாராவது நமக்கு ஒரு ஆள் அந்த ஆள்கிட்ட சொல்லி விடுறது இப்படியே சொல்லி விருத்தி பண்ணிக்கணும் வந்து நம்ம நமக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு தகுதியே வரலன்னு சொன்னால் தான் தகுதியே இருக்கா இல்லையான்னு தெரியும் தகுதி இருக்கா இல்லையாங்கிறது எப்போ கண்டுபிடிக்கிறது சொல்லிகிட்டே இருந்தால் தான் தெரியும் வேண்டும் விஷயத்துக்கு வந்துடும் இப்போ வந்து எல்லாத்தையும் நிஷேதம் பண்ணுறது அன்னமய கோஷ நிஷேதமும் பிராணமய கோஷ நிஷேதமும் இதில் பண்ணுறார் அவர் பிரிவது எப்படி என்ற எப்படி இதில் பிரிச்சுகிறது பிரிச்சுக்கிறது ஏன் என்னுடைய ஜீவத்தன்மையிலிருந்து என்னை நான் எப்படி பிரித்து கொள்வது அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுன்னா உடல் நான் என்னும் அறிவினை கொல்ல வேண்டும் உடல் நான் என்னும் அறிவினை கொல்லல் வேண்டும் கொல்லணுங்கிற கொல்றதுன்னா என்ன அர்த்தம் திரும்பி வரக்கூடாதுன்னு அர்த்தம் முப்பத்தெட்டு குண்டு போட்டு ஒரேடியாச்ச கொல்ல விடுறேன்னு சொல்கிறோம்ல பயம் இந்த அடித்த பாம்பே செத்த பாம்பே அடிப்பான் சில பேர் வந்து இது கொண்டு திரும்ப வரப்படாதுன்னு அர்த்தம் மறுபடியும் எந்திரிக்கப்படாது கொள்றதுன்னா என்ன அர்த்தம் திரும்ப அந்த இது வரக்கூடாது அது வந்து ஒரு ஏதோ ஒரு புத்தகத்திலேருந்து இவர் போட்டிருக்கார் இந்த புத்தகத்தில் இருக்காரு தெரியல இதில் இல்லை இதில் போட்டிருக்கார் இவர் போட்டிருக்கார் இது என்ன பிரிந்திட கடந்த வெண்ணை பின்பு மோரதனை கூடி செறிந்திடாதவாறு போல தேகமும் தேகிதானும் பிரிந்திட பார்த்த பின்பு பெயர்த்த அதனிற்பினும் கேள் செறிந்திடாறும் செய்யும் தேசிகன் தேசிகன்தான் என்பது மெய்மொழி மெய்மொழின்னு ஏதோ ஒரு புஸ்தகம் நமக்கே தெரியல அவர் சொல்றாரு வழிவேல் சிட்டியார் உடலில் வருது என்ன சொல்றார் இந்த வெண்ணையை இது பண்ணதும் பழவடி மோரோடு சேர்ந்துவிடப்பட அப்புறம் பழவடி அது அவஸ்தையா சொல்றாரு பிரிந்திட கடைந்த வெண்ணெய் பின்பு மோரதனை கூடில் செறிந்திடாதவாறு மோர் அதனை கூடிடக்கூடாது மோரை கூடுனா அதை கெட்டு போயிடும் அதனால் வெண்ணையை தனியாக எடுத்து பழவினையும் மோடியும் சேர்ந்து விடப்படாது அதை எடுத்து தான் போடுவாங்க மோரில் போட மாட்டாங்க கவனிச்சிருக்கீங்களோ வெண்ணெய் எடுத்து தண்ணியில் தான் போடுவாங்க மோ வெண்ணெய் எடுத்து மோர்லேயே போட்டால் பழவினையும் கரைஞ்சிடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மையமாக ஆகிடும் அதனால் நம்ம வேதாந்தம் கேட்குற வரைக்கும் காலம்பிற ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் நான் தேகி இல்லை ஏதோ அந்த நேரத்துக்கு உட்காந்துருக்கிறதுனால அப்புறம் வந்து எட்டு முப்பத்தி அஞ்சுக்கு என்னென்னா தலைக்கு மேலே இருக்குது வேறு போங்க அப்படின்னு போயிடுவோம் சொல்லிடுவோம் நல்லா பண்ணுங்க எல்லாம் சொல்லுவோம் வார்த்தைக்கு சொல்கிறேன் நமக்கு என்னென்னா எட்டரை வரைக்கும் தான் இருக்கக்கூடாது திரும்பவும் அது மனசுக்குள்ளே ஆழமாக வேலை செஞ்சுகிட்டே இருக்கணும் நாகம் ஷரீரம் நாகம் ஷரீரம் நான் வந்து மா தொக்கு இல்லை மாம்சம் இல்லை ருதிரம் இல்லை ஒன்று ஒன்றா சாஸ்திரம் அன்னமய கோஷத்தை பிரிக்கிறதுக்கு மேலே அதுக்குள்ளே ஒன்று ஒன்றா எலும்பை பிரிக்கிறது அதுக்குள்ளே இருக்கிற ஊனை பிரிக்கிறது ஒன்று ஒன்றா நான் கொழுப்பு இல்லை நான் மேல் தோல் இல்லை அடித்தோல் இல்லை நரம்பு இல்லை இல்லை நல்ல நிறைய இருக்குது தொச்சேஷனை அஸ்தீஷனை இப்படி சொல்கிறாங்க எலும்பில் இருக்கிற ஆசை தோலில் இருக்கிற ஆசை கருப்பு சப்பெல்லாம் அந்த ப்ராப்ளம் தானே தோலில் இருக்கிற ஆசை எலும்பில் இருக்கிற ஆசை நரம்பில் இருக்கிற ஆசை எல்லாம் சன்னியாஸ் தோகம் சுவாகா இப்படி விட்டு கொல்லல் வேண்டும் அறிவினை கொல்லல் சொல்ல தேகமும் தேகிதானும் அதனும் கேள் செறிந்திடாதவாறு மறுபடியும் அதில் சேர்ந்துடக்கூடாது செய்யும் தேசிகன் தேசிகன்தான் அப்படி யார் உபதேசம் பண்றானோ அவன்தான் குரு சிஷியன் வந்து அவன் திரும்பவும் சரீரத்தை நினைக்க முடியாதபடி சரீராக எண்ணம் வராதபடி யார் டீச் பண்றானோ அவன்தான் டீச்சர் தேசிகன் தான் அவன் தான் குரு அப்படி யார் வழி காட்டி தரானோ அவன்தான் குரு அப்போ உடல் நான் என்னும் அறிவினை கொல்லல் வேண்டும் உடல் நான் அறிவினை கொல்லல் வேண்டும் எப்பேற்பட்ட உடல் நான் பிணமாகும் உடல் போய் என்னத்துக்கு இவ்வளவு அபிமானம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக விட்டுவிட போகிறது உயிர் சுட்டு விட போகிறார் உடலைன்னா சுடு போகிறாரோ புதைக்க போகிறார் புதைக்கணுமா சுடணுமா அது என்னென்ன நமக்கு அந்த கவலை இல்லை நம்ம அதை பார்க்க போகிறது ஒரு பெரிய விஷயம் இது நிறைய பேருக்கு வந்து புதை நல்லதுங்களா சுடுறது நல்லதாண்ணா இப்போ இருக்கிற மெடிக்கல் சயின்ஸ் படி பார்த்தா சயின்ஸ் படி பார்த்தாலும் நம்ம இருக்கக்கூடிய இட வசதிகளெல்லாம் பார்த்தாலும் சுடுறது உத்தமம் சுடுறது உத்தம் தகனம் வந்து உத்தமம் அது இப்போல்லாம் நிறைய எலக்ட்ரிக்கே அது வந்தாச்சு உள்ளே தூக்கி போட்டால் முடிஞ்சுது ஒரு ஒரு நான் மூணு மணி நேரத்துக்குள்ளே கையில் ஒரு போட்டல அதுக்கு அழகாக ஒரு டப்பாவே போட்டு வச்சிடலாம் ஜாமுனு கொடுத்துருவாங்க சாம்பல கையில் கொடுத்துருவாங்க நீ கங்கையில் கரைச்சா என்ன கன்னியாகுமரியில் கரைச்சா என்ன பிணமாகும் உடல் புதைக்கிறதா இருக்கிறதாண்ணா எங்ககிட்ட வந்து அங்கே ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆர்குமெண்ட் புதைக்கிறதா இருக்கிறதா நான் சொன்னேன் என்னது இந்த ஆம்பு இப்படி பாதியோ இப்படி பாதியோ ரெண்டாக வெட்டிவிடும் ஒன்றும் இல்லாட்டி இப்படி பாதி வெட்டு இப்படி இல்லாட்டி இப்படி வெட்டிவிடும் இந்த கேரளாவிலலாம் யானையை வெட்டி வெட்டி தான் புதைப்பான் அது மாதிரி யானை பெருசு அதை எப்படி தூக்கிட்டு போகிறது என்னென்னா மழுவை வச்சு அங்கங்கே காலை க தனியாக வெட்டி இதெல்லாம் வெட்டி அப்படி தான் கொண்டு கொண்டே கொண்டு போய் புதைக்க முடியும் புதைக்கிறதோ இருக்கிறதோ வச்சுங்கண்ணே வேறு ஏதோ பண்டு எல்லாம் சொன்னாலே நமக்கு ஞானம் வந்துடும் இப்படி பாதியாக பிரித்து இப்படி பாதியாக பிரிச்சாருன்னு சொல்லி இப்படி பாதியாக பிரிச்சு பாதியை புதை பாதியை எரிச்சு முடிஞ்சு போச்சு பிரச்சனை என்னத்துக்கு இப்பா போட்டு மண்டே உருட்டுறீங்க பிணமாகும் உடல் ஆனால் தனும் தியஜத்துவா காஷ்யாம் சுபஜச கிருத் கிரகே தவம் அவர் காசியில் செத்தா என்ன நாயை சாப்பிட்றோம் வீட்டில் செத்தா என்னன்னு சொல்கிறது தத்துவபோதம் இந்த ஞானத்தை பெற்றவர் காசியில் இறந்தால் என்ன நாயை சாப்பிடுகிற சண்டாளன் வீட்டில் இறந்தால் என்ன ஞானம் எப்பொழுது அடைந்து விட்டாரோ அப்பொழுதே அவர் மோட்சத்தை அடைஞ்சி விட்டார் அப்புறம் அந்த சரீரத்தை பற்றி ஒன்றும் பற்றி தாத்பரியம் கிடையாது ஆனால் வந்து அது பூஜை பண்ணுறது ஒரு மரியாதை பண்ணுறது அது ஒரு சம்பிரதாயம் இருக்குது அது ஒரு பாவனை அதுக்கு ஒரு சில புண்ணியமெல்லாம் இருக்குது வியாபகாரிக திருஷ்டியில் அந்த இதுக்கு புண்ணியமெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பண்ணத்தான் வேணும் விட்டுடுவோம் அறிவினை கொல்லல் வேண்டும் தேஹா தேகத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம புத்தியை நீக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் தேகம் நான்கிற புத்தியை தான் நீக்க முடியும் தேகத்தை ஃபீல் பண்ணாமல் இருக்கிறத நீக்க முடியாது சொல்லப்போனால் தேகத்தில் இருந்துக்கிட்டு நான் இல்லைங்கிறதான் ஞானம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க தேகாத்ம புத்தி போகணும்னு சொன்னால் தேகாத் உங்களுக்குலாம் புத்தி இருக்கா இல்லையா நம்மளை பார்த்து கேட்குறாங்க இன்னும் இத்தனை வருஷமாக பன்னெண்டு வருஷமோ வேதாந்தம் படிக்கிறேன்ப்பா எத்தனை பன்னெண்டா ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு இருபது வருஷம் ஆகிட்டுருக்கு இத்தனை வருஷமாக வேதாந்தம் படிக்கிறேன்ப்பா எனக்கு எப்படி தேகத்தில் ஆத்ம புத்தி இருக்கும் அப்படின்னு கேட்டா இல்லை இல்லை இல்லை உங்களுக்கு வலிக்குது வலிச்சிறதுனால வலிக்கிறது உங்களுக்கு வலி தெரியுதுன்னா உங்களுக்கு தேகாத்ம புத்தி இருக்குது நல்லது நல்லா வலிக்கட்டும் வலி தெரியப்படாது நான் இப்போ உங்களை தடவினா தெரியுது இல்லை ஆ குளிக்கிறீங்கள சாப்பிட்றீங்கள தேகாத்ம புத்தி இருக்கு அப்படி அர்த்தமே இல்லை நிறைய பேர் இப்படி நினச்சிட்டு இருக்காங்க தேகாத்ம புத்தி நீங்கள் எடுத்தோம்னா என்ன அர்த்தம்னா அப்படியே விரச்ச கட்ட மாதிரி இப்படியே கண்ணை மூடின்னு இருக்கணும் நெருவிகல் பக்க சமாதியில் இருக்கணும் அப்போத்தான் தேகாத்ம புத்தி போச்சு அப்படி என்ன இப்போ ரமண மகர்ஷியெல்லாம் சாப்பிட்டாரே தூங்கினாரே என்ன அவருக்கு தேகாத்ம புத்தி இல்லை எப்படி இது புரிஞ்சுக்கிறதுனா அது உங்களுக்கு புரியாதுன்னா ரொம்ப நல்லது எனக்கு புரியாம இருக்கிற வரைக்கும் பரமக்ஷமேத்துல ஆத்ம புத்தி அப்படிங்கறது அர்த்தம் என்னன்னா தேகம் நான்கிற எண்ணம் தான் நீக்க முடியும் தேகத்தினுடைய வலியவோ சுகத்தையோ ஸ்பரிஷ துக்கத்தையோ நாம வந்து நீக்க முடியாது அது ஈஸ்வர சிருஷ்டி அது அதனால ஃபீல் பண்ணாம இருக்கிறதுங்கிறது முடியாத விஷயம் சொல்ல ஆத்மா தான் தேகத்தை ஃபீல் பண்ணின்னு இருக்கு நான் தான் தேகத்தை ஃபீல் பண்ணுறேன் ஆனால் நான் தேகம் இல்லை நான் புஸ்தகத்தை படிக்கிறேன் புஸ்தகம் நான் இல்லைங்கிற தெரிகிறது அது மாதிரி உடம்பை நான் அறியறேன் இது ஐம்பூத விகாரம்னு தெரிஞ்சுக்கிறேன் இது பிணமாகும் உடல்னு தெரிஞ்சுக்கிறேன் போகாதா அப்படின்னா போகிறோம் அது நல்லா உறுதியாகணும் இந்த எண்ணம் உறுதியாகணும் சொல்லப்போனால் தேகாத் தேகம் ஆத்மாங்கிற எண்ணம் இல்லாத போது சொல்லப்போட இன்னும் சென்சிட்டிவாக நிறைய ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவோம் ஏன்னா ரொம்ப புத்திசூற்றம் ஆகிடுது அதனால் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னால நமக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும் அதனால் சரீரத்தில் வந்து சரீர உணர்ச்சியே இல்லாமல் போயிடுறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது நிறைய பேர் இப்படிதான் நினச்சிட்டு வேதாந்தத்தை தப்பாகவே புரிஞ்சுட்டுருக்காங்க நீங்கள் உங்களுக்கு தெரியாது நீங்கள் நேரடியாக கேட்கறதுனால முத முதலில் கேட்கறதுனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பதே முக்கால் அரைக்கால வீசும் ஆடு வேதாந்தத்தில் ஆன்மீகத்தில் எத்தனையோ வருஷமாக இருக்கிறவங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷமும் இல்லை எத்தனையோ வருஷம் கணக்காக படிச்சுட்டுருக்காங்க ஆனால் இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் தேகாத்ம புத்திங்கிறது அவங்க தப்பாகவே புரிஞ்சுட்ருக்காங்க தேகாத்ம புத்தின்னா தேகத்தை நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது எப்படி உடம்புன்னு நான் நினைக்கிறேனோ அப்படி சொல்கிறாங்க அது பாருங்களேன் உடம்புன்னு இப்போ எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது நான் மனுஷன்னு நான் ஃபீல் பண்ணுறேனோ அது மாதிரி நான் பிரம்மம்னு ஃபீல் பண்ணணும்னா ஏ பிரம்மத்தை ஃபீல் பண்ண முடியாதப்பா உடம்ப தான் பிரம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கு அதனால பிரம்மத்தை ஃபீல் பண்ண முடியாது பிரம்மத்தை ஃபீல் பண்ணினா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் பிரம்மத்தை போய் ஃபீல் பண்ண முடியாதுப்பா பிரம்மந்தான் உடம்பை ஃபீல் பண்ணிட்டு இருக்கு பிரம்மந்தான் உலகத்தை ஃபீல் பண்ணிட்டு இருக்கு பிரம்மந்தான் மனசை ஃபீல் பண்ணிட்டு இருக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்குங்கிறதே ஒரு தோற்றம்னு சொல்லிட்டு இருக்கோம் நாம இது இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல நாம மறந்தோன்னு வச்சுங்க எத்தனை தடவை உபதேசம் பிரயோஜனம் கிடையாது உலகம் நல்லா கண்ணுக்கு தெரியணும் மரம் மரமா தென்னமரம் தென்னமரமா தெரியணும் இந்த தென்மரம் இந்த ஆள் வேற அந்த ஆள் வேற எனக்கு வந்து வேதாந்தம் படித்த பிறகு எல்லா மாணவர்களும் பேரெல்லாம் தேவையில்லைன்னு ஏ பிரம்ம இந்த பிரம்மம் அந்த பிரம்மம் இந்த பிரம்மம் பிரமன் அப்புறம் என்ன பண்ணணும் கொஞ்சம் விளக்கமா சொல்றதுக்காக தலையே சுத்தன் ஒருத்தரப்பு நிஜமாவே வா பிரம்மோ எப்படி இருக்க பிரம்மோ சௌக்கியமா பிரம்ம அவர் வேதாந்தம் சொல்லி அதான் அதோட விசேஷம் வேறு யாராவது சொன்னால் பரவாயில்லை அவர் ரொம்ப வருஷமாக வேதாந்தம் சொல்லி கொடுத்துட்டுருக்கார் பாரம்பரியமாக பரவாயில்லை இப்படியாவது சிந்தனை பண்ணணும் அத்தியாசம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காரு பரவாயில்ல அவரோட மெத்தேட் அது பட்டு ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் நம்ம ஓ எல்லாத்தையும் பிரம்மந்தான் சொல்லணும் போல் இருக்கு இப்படின்னு சொல்லணும் அப்புறம் எல்லாத்துக்கும் போய் வந்து எல்லா சாமியும் சொல்ல மாதிரி அந்த சாமி இந்த சாமி வரிசை அந்த சபரிமலைக்கு போகிற போது அது பாவனை பாவனை வேற ஃபேக்ட் வேறு இல்லையா பாவனை வேறு இப்போ வந்து எல்லா சாமியும் ஐயப்ப சாமி இது வந்து சின்ன சாமி சின்ன ஐயப்பசாமி இது பெரிய ஐயப்பசாமி அப்படிலாம் சொல்லலாம் அதெல்லாம் பாவனை நல்ல பாவனை அது ஆனால் உண்மை என்னன்னா உண்மையோ தான் ஆனால் உண்மையை புரிஞ்சுக்கிற போது பேச வேண்டிய அவசியம் இல்லை அது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பேச வேண்டிய அவசியம் இல்லை இன்னொருத்தருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது நம்ம புரிஞ்சுக்கணும் நான் உடம்பு கிடையாதுன்னு புரிஞ்சிட்டாச்சுன்னா நான் விவகாரம் பண்ணுற போது நான் உடம்புன்னு நினச்சிருந்தா விவகாரம் பண்ண முடியும் நிறையத்தர் சொல்லிருக்கேன் இங்கேருந்து நேர ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் டிக்கெட்டு கேட்க போனோம்னா உங்க பேர் என்ன அகம் பிரம்மாஸ்மி உங்க வயசு வயோ தீத்தா காலா தீத்தா ஒருவேளை அவனும் வேதாந்த கேட்ட ஆளா இருந்தான்னு வச்சுங்க பிரம்மத்துக்கு போக்கு வரவே கிடையாதே அப்பா எனக்கு வாங்குறேன்னு கேட்டுருவான் இல்லையா அவன் கேட்டான் என்ன பண்றது ஜாக்கிரதையா புரிஞ்சுங்க நான் எப்போவுமே இந்த மாதிரி இடம் வர்றபோதெல்லாம் சொல்கிற பழக்கம் ஏன்னு கேட்டால் நிறைய பேர் நானும் இன்னும் இன்னும் அப்படி சொல்கிறவங்களாம் கேட்ட சில சமயம் நம்ம ஆசிரமத்துக்கே வருவாங்க அவங்களாம் உங்களுக்கே அவங்க டீச் பண்ணுவாங்க ஜாக்கிரதையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவங்கள்ட்ட வந்து சொல்லிடவும் கூடாது நீங்கள் மாத்திரம் உள்ளுக்குள்ளே ரகசியமாக சிரிச்சுக்கணும் ரகசியமாக சிரிச்சுக்கணும் அப்புறம் வந்து வருவாங்க பெரியவங்களாம் வருவாங்க அவங்களாம் வந்து சொல்கிற போது உங்களுக்கு வந்து என்ன இப்படி சொல்கிறாரு நம்ம சுவாமி நேற்றுக்கு தானே திரும்ப சொன்னார் இப்படி ஒரு மாற்றி என்ன நான் சொன்னது நான் சொன்னது அவங்க சொன்னது அவங்க சொன்னது நீ வந்து ஜாகிரதையாக புரிஞ்சுக்கிட்டு எங்கே வித்தியாசங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாமல் இருக்கணும் நடுவில் கேள்வி கேட்கக்கூடாது கேட்கறது தான் நம்மள்கிட்ட கேட்டுக்கணும் அவங்க மகாத்மா பெரியவங்க நல்லவங்க நல்ல மகான்கள் ரொம்ப ஒழுக்கத்திலையும் நேர்மையிலையும் பண்புலையும் தலை சிறந்தவர்கள் நல்லா அது யாருமெல்லாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் புரிஞ்சுக்கவும் கவனமாக இருக்கணும் அதில் அப்போ பிரிவது எப்படி என்ற பிணமாகும் உடல் நான் அறிவினை கொல்லல் வேண்டும் அந்த அறிவினை கொல்லல் வேண்டும் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம புத்தியைத்தான் நீக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும் சரீரத்தையும் நம்ம ஃபீல் பண்ணணும் சரீரம் நான் இல்லைங்கிற அறிவோடு இருக்கணும் அப்பத்தானே எதுக்கு மதிப்பே இல்லாட்டி நான் சரீரம் இல்லேன்னு புரிஞ்ச உடனே எனக்கு சரீர அனுபவமே மறைஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன் அதுதான் தினம் தூக்கத்தில் இருக்கு என்ன ஸ்பெஷலாக வேணும் அதுக்கு என்ன வேணும் ஸ்பெஷல் தினம் தூக்கத்தில் இருக்குது வேணால் ஒரு அடி கொடுத்தா இப்பவே வந்துடும் அதுக்கு என்னத்துக்கு ஸ்பெஷலாக போகணும் வேண்டியதே இல்லை அதனால் அறிவினை கொல்லல் வேண்டும் அதுதான் நம்ம அழகாக சொல்கிறார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது நல்லா பிணமாகும் உடல் நான் என்னும் அறிவினை கொல்லல் வேண்டும் உடலை கொல்லல் வேண்டும் இல்லை அறிவினை கொல்லல் வேண்டும் நல்லா பண்ணி கொட்டை எழுத்துல எழுதி வச்சுங்க ரூமுக்குள்ள நல்லா இருக்கும் அறிவினை கொல்லல் வேண்டும் ஏன்னா ஐம்பூத விகாரம் என்றோ ஏத்து சொல்றார் பஞ்சபூதாத்மக விகாரம் அல்லவோ ஆத்மாவோ நிர்வீக்காரம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது ஆத்மா வந்து நிர்வீக்காரம்னு சொல்லுகிறது ஐம்பூத விகாரம் என்றோ ஐம்பூத விகாரம் என்றோ பஞ்சபூத விகாரம் சரி அண்ணமய கோஷத்தை நீக்கிவிட்டேன் இது நான் இல்லை அன்னரசேனைவ பூத்வா அன்னரசேன இவ விருத்தி பிராப்பிய அன்னரூப பிருவியாம் எத் விலியத்தி தது அன்னமய கோஷா ஸ்தூல நீக்கினாலே பல ப்ராப்ளம் சால்வ் இது நான் இல்லைங்கிற விஷயம் புரிஞ்சதுனால நிறைய பிரச்சனை வருதா ஏன்னா இதில் தான் நமக்கு நிறைய ப்ராப்ளமே இருக்கு ஏன்னா நிறத்தில் நமக்கு பற்று இருக்கு ஜாத்தியில் பற்று இருக்கு குலத்தில் பற்று இருக்கு ஓல்டேஜு யங் யூத்து மிடில் ஏஜு இந்த இந்த ப்ராப்ளம் இருக்குது வீட்டு பிரச்சனை இதை ஒட்டி தான் இருக்குது பணப்பிரச்சனை இதை ஒட்டி தான் இருக்குது நாட்டை பற்றி கவலைப்படுறதெல்லாம் இதை ஒட்டி தான் இருக்குது பெரும்பாலும் முதல் அம்சமே இந்த உடம்புல தான் வந்து நாம் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே அந்த இது போயிடும் அந்த அறிவினை கொன்றுவிடலாம் கொஞ்சமாக செதைச்சுள்ளாது ஹைம்பூத விகாரம் அன்றோ சரி அடுத்தது என்னன்னா பிராணமய கோஷத்தில் அபிமானம் இந்த பிராணமய கோஷ அபிமானம்ங்கிறது இப்போ அன்னமய கோஷத்தில் அபிமானத்தை சாஸ்திரங்களை நீங்கள் பார்த்தா நிறைய இடங்களில் வரும் தெரிஞ்சுக்கலாம் நான் குருடனாக இருக்கிறேன் நான் செவிடனாக இருக்கிறேன் இதெல்லாம் வந்து நான் குருடன் செவிடன்ங்கிறதெல்லாம் வந்து அன்னமய கோஷத்தையும் பேஸ் பண்ணியிருக்கோம் சூட்ச சரீரத்தையும் பேஸ் பண்ண தான் அது சொல்லப்போனால் அன்னமய கோஷம் கண்ணில் வந்து பார்க்குற சக்தி வெளிப்படலை கண்ணில் பார்க்குற சக்தி வெளிப்படலை பார்க்குற சக்தி இருக்குது பார்க்குற சக்தி இந்த ஸ்தூல சரீரத்தில் வெளிப்படலை அப்படி அமைஞ்சு போயிடுச்சு இப்போ பார்க்குற சக்தி கேட்குற சக்தி முகர்ற சக்தி இதை வைத்துக்கொண்டு என்ன சொல்கிறோம் நம்ம நான் குருடனாக இருக்கிறேன் நான் ஒற்றை கண்ணனாக இருக்கிறேன் கஷ்டம் என் நசவிடனாக இருக்கேன் காதில் ஒன்றுமே விழுறதில்லப்பா யார் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியவே மாட்டேங்குன்னு வருத்தப்படுறாங்க என்ன புண்ணியம் பண்ணாங்கன்னு நினைக்க வேண்டாமோ இந்த ஊரில் இருக்கிற ஸ்பீக்கருக்கு புண்ணியம் மகத் புண்ணியம் பண்ணுறாங்க நம்மளால் முடியுமா அது கேட்காமல் இருக்க முடியுமா வைக்கிற சத்தத்தை சுற்றி கூற ப பாட்டுக்கு எடுத்தினா நம்ம கேட்குற சக்தி இல்லாமல் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் நமக்கு அப்படி தான் தோன்றுறது பகவான் வந்து கேட்குற சக்தியை எடுத்துட்டாருன்னா குறைச்சிட்டாருன்னா பரவாயில்லை என்ன குறைஞ்சு போச்சு ஐயோ கேட்கணும் என் அது மாத்திரம் இல்லை கேட்கறதில்லைங்கிறது மாத்திரம் இல்லை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ கற்பனை வேறு எந்த விஷயமா இருக்குமோ அப்படி இருக்குமோ கற்பனை வேறு பண்ணிக்கிறாங்க கற்பனை பண்ணி அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாங்க இல்லை அப்படின்னா இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வீடு முழுக்க சண்டை நடக்குது அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும் இதிலலாம் இருக்கிற அப்புறம் வந்து கருப்பா இருக்கேன் தமிழன் இந்தியன் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் நம்ம நீக்கிட்டோம் இல்லையா நீக்கியாச்சு வெறியதோர் துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரி பிராணனும் நீ அல்லை ராஜத குணவிகாரம் அப்போ தாமச குண விகாரம் நீங்க புரிஞ்சுக்கணும் இத ராஜத குண சொன்னா இந்த உடம்பு இருக்கே தாமச குண விகாரம் சரி ஒரு விஷயத்துக்கு வருவோம் பிராணமய கோஷத்தில் அபிமானம்ங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது வந்து பசி தாகம் எனக்கு வந்து பசிக்கிறது எனக்கு தாகமா இருக்கு அப்படிங்கிறது வந்து பசியின் தாகமும் தான் பிராணமய கோஷத்துல இருக்கக்கூடிய அபிமானம் அது பிராணம் பாட்டுக்குள்ளே ஏங்கின் இருக்குது நம்ம வந்து பிராணனுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுக்க வேண்டியது நமக்கு அதில் அபிமானம் இருக்குங்கிறது என்னென்னா எனக்கு தாகமாக இருக்குது தாங்க முடியல அப்படிங்குறோம் எனக்கு வந்து பசிக்கிறதுன்னு சொல்கிறோம் ப்ரஸ் எனக்கு போரும் பசி அடங்கிடுச்சுன்னு சொல்கிறோம் இதெல்லாம் நமக்கு அந்த அபிமானம் இருக்குது இதை நம்ம இந்த அபிமானத்தை நீக்கணும் நீக்கணும்னா என்ன அர்த்தம் அதுக்காக சாப்பிடாமல் இருக்கிறது தண்ணி குடிக்காமல் இருக்குதுன்னு அர்த்தம் ஒருவேளை நமக்கு சாப்பிடாம சாப்பாடு கிடைக்காம போயிட்டால் கவலைப்படக்கூடாது ஒருவேளை நமக்கு தண்ணி இல்லாமல் சாக வேண்டி வந்தால் சாகணும் கஷ்டமாக இருக்கும் கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு ஒருவேளை அப்படி வந்ததுன்னு வச்சுங்குணேன் பரவாயில்ல கிடச்சதுன்னா சாப்பிட்றோம் இல்லைன்னா இருக்கிற தர்மத்துக்காக கேட்டோம் அவ்வளோதான் இல்லைன்னா பரவாயில்லை நான் வந்து ஐயோ எனக்கு சாப்பாடு போடலன்னா செத்தேன் நான் ஒன்றும் ஜாக மாட்டேன் பிராணம் போகும் அவ்வளோதான் பிராணம் போனால் போயிட்டு போகுது இந்த பிராணன் உள்ள சீராக இயங்கணும்னா உணவும் நீரும் கொடுத்தாக வேண்டும் அதில் இந்த உணவு நீர் அது மாத்திரம் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பிராணமய கோஷத்தினால்தான் கை காலெல்லாம் ஒழுங்காக இயங்குறது கால் நடக்கிறது நமக்கு கொஞ்சம் சாப்பிடலன்னு வச்சுக்கோம் சாப்பிடல ஜாக என்னென்ன எந்திரிக்கவே முடியாது அப்படியே கிடக்க வேண்டிதான் நம்மளால் எந்திரிக்க முடியாது சக்தி இருக்காது அப்போ என்ன ஆகிடும்னா ஐயோ இப்படி சக்தி இல்லாதவனா போயிட்டேனே அப்படின்னு அந்த அபிமானம் இருக்கு பாருங்கள் சக்தி இல்லாதவனா போயிட்டேனே சக்தி இல்லாதவனாக போயிட்டேன் முதல்ல வந்து உடம்பு ப்ராப்ளம் அடுத்தது என்னென்னா சக்தி இல்லையே அப்படின்னு வருத்தம் முந்தியெல்லாம் நல்லா கண்ணு தெரிஞ்சுட்டு இருந்தது வர வர இப்போ என்னமோ தெரில மூணு மூணா நாலு நாளாக தெரியுறதெல்லாம் அப்படின்னா அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி அதில் வேற வருத்தம் பட விடாது வருத்தம் சரி எல்லாம் வந்து இதனுடைய இந்த கருவிகளுடைய விகாரங்கள் கருவிகளுடைய மாறுதல்கள் இந்த கருவிகளுடைய மாறுதலை குறித்து நானே வருத்தப்படணும் முந்தி மாறி இல்லை என்ன பண்றது அப்படின்னு வருத்தப்படக்கூடாது முந்தி நல்லா தெரிஞ்சது இப்போ தெரியல அதோட தர்மம் அப்படின்னு சொல்லி விட்டுவிடணும் இந்த தர்மத்தை நினைச்சு விட்டு விடணும் அது விகாரம் அதோட தர்மம் மாற்றம் அதனுடைய தர்மம் அப்படின்னு சொல்லி அதை விட்டுவிடணும் இல்லை வெறியதோர் துருத்தி மூக்கின் விடுவது போல் உன் மூக்கால் எரிகின்ற பிராணனும் நீ அல்லை எரிங்கிறதுக்கு வீசுகின்றன்னு அர்த்தம் கொடுத்துருக்கார் பாருங்கள் வீசுகின்ற வீசுகின்றன்னா வெறியதோ துருத்தி துருத்தின்னா என்னது இந்த இது அப்படியே அமர்த்தினே இருக்க மாதிரி அது நம்ம எஃபர்ட் வேணும் அந்த திருத்தி அமைத்துறதுக்கு அந்த நெருப்புக்கு துருத்திங்கிறது தெரியும் உங்களுக்கு அதான் வந்து ஒரு இது இருக்கு அதை வச்சு நான் அமைத்தினே சோற்று துருத்தின் தான் உடம்புக்கே பேர் இந்த உடம்புக்கே அப்படி காயமே இது பொய்யடா காத்தடைத்த பையடா அப்படிதான் சொல்லிருக்கு இல்லை வெறியதோர் துருத்தி வெறியதோர் துருத்தின்னா என்ன வெறுமையான ஓர் தோற்றுருத்தி அதில் ஒன்றும் இல்லை இல்லையா அது ஒன்றுமே இல்லை ஆனால் அதை அது காற்று வருது இப்போ காற்று உள்ளே இருக்குது நம்ம அதை அதுக்கு காரியத்தை பண்ணால் அது வெளியில் வருது இல்லை வெறுமையான ஓர் தோற்றுருத்தி தோல் துருத்தி தோலில் தான் வச்சுருப்பாங்க இப்போ ரப்பர்லேயும் இருக்குது துருத்தி மூக்கின் விடுவது போல் மூக்கினால் காற்றை விடுவது போல் அதோட மூக்கு இருக்கு காற்றை விடுவது போல உன் மூக்கால் நீ ஓம் மூக்கால் விடுற அப்படின்னா இது என்ன இருந்தோம்னா இது வழியாக நீ காற்ற விடுற உள்ள என்னென்ன இப்படி போயிட்டே இருக்குது அது பகவான் சிருஷ்டியில் அது நடக்கிறது அது என்னைக்கு நிற்கிறதோ அதுதான் என்னென்ன ஜோக்காக சொல்லுவாங்க என்ன ஆயிடுச்சு என்ன ஆச்சுன்னா அவரு மூச்சு விட மறந்துட்டார் அதனால் போயிட்டார் இறந்துட்டார்னு சொல்லக்கூடாது அவர் மூச்சு விட மறந்துவிட்டார் மூச்சு விட மறக்கிறதா இன்னும் நம்ம மூச்சு விடுறது நினச்சிட்டே இருக்கோம் இப்போ இருக்கோம் கேட்டுகிட்டே இருக்கோம் மூச்சு பாட்டுக்கு விட்டு தானே பகவானோட மகிமை அந்த ஹார்ட்டு சொன்னார் தான் ரொம்ப நல்லா இருந்து அந்த ஹார்ட்டு வந்து அதுக்கு பிளட் சர்க்குலேஷனே அது எடுத்துக்கிறது ஆனால் எல்லாத்துக்கும் பிளட் சர்க்குலேட் பண்ணுறது அதுதான் இப்படிலாம் பகவான் வச்சுருக்காரு சரீரத்தை என்ன ஏதாவது எவ்வளோ இதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியுமா ஒரு அது வந்து அந்த பைப்பாஸ் சர்ஜரியை கேட்குற போதுதான் தெரியுது நமக்கு ஹார்ட்டுனா என்னென்ன அது வரைக்கும் புரியறதில்லை அப்படியே நெய்யையும் உப்பையும் வட்ட ஓட்ட அழிச்சுட்டு இருக்கோம் உள்ள தள்ளிட்டுருக்கோம் இங்கே ஏதாவது ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல ஏய் இப்படின்னு இங்கே இருந்து யாராவது ஒருத்தர் தடுத்தாருனா பரவாயில்ல அதுதான் அப்படி தடுத்துட்டார்னா அப்புறம் சிருஷ்டி என்ன ஆகுது புத்தி புத்தியை வச்சுதான் தடுக்க முடியுமே தவிர வேற வழியே கிடையாது விடுவது போல் மூக்கால் எரிகின்ற நீ இல்லை தர்கீர்த்தி வாயு பிராணஹா அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளே சஞ்சரிக்கின்ற காற்றுக்கு பிராணன் என்று பெயர் இது பிராண பிராணஹா அபானப் பிராணகா வியான பிராணகா உதாரப்பிராணா சமானப் பிராணகா அப்படின்னு பிராணனில் அஞ்சு விதம் அதனுடைய சப்டிவிஷன் வேறு அஞ்சு விதம் கொட்டாவி விடுறது ஏப்பம் விடுறது இதுக்குள்ளே அந்த காற்றை பற்றிலாம் விசாரம் பண்ணிடு உடம்பெலாம் வீங்கி போகிறது மரண சமயத்தில் பிச்சுண்டு வர்றது கொட்டாவி விடுறது இதுக்கெல்லாம் தனித்தனியாக அவங்க சொல்கிறாங்க கிருகன் கூர்மன் தேவதத்தன் தனஞ்சயன் அப்படின்னா அதுக்கெல்லாம் நீ அல்ல மாயையினுடைய தமோ குணவிகாரம் அன்னமய கோஷம் இதெல்லாம் ரஜோகுண விகாரம் இதுல என்ன சொல்ல விரும்புறாருன்னா ஆத்மா நிர்குணகா நெர்விகாரா ஆத்மாவுக்கு குணம் கிடையாது ஆத்மாவுக்கு விகாரம் கிடையாது ஆத்மா நெர்விகாரமாகவும் நிர்குணமாகவும் தான் நமக்கு உபதேசிக்கப்பட்டு இருக்கிறது லாஜிக் என்ன தெரியுமோ சகுணத்தையும் எது அறிகிறதோ அது நெர்குணம் நிர்வீகாரம் இதுக்கு மேலே வேண்டாம் ரொம்ப படபடா கடவுடா கஷ்டமெல்லாம் வேண்டியதே இல்லை ஆனால் இது புரியணும் சகுணத்தையும் சவிகாரத்தையும் எது அறிகிறதோ நிரிக்கார சவிகாரமாக இருந்தது பல தோஷங்கள்லாம் வரும் அப்புறம் சொல்றேன் குறைபாடுகள் முடிவின்மை குற்றம் ஏற்படும் அனவஸ்தா தோஷம் ஏற்படும் சைத்தன்யம்தான் நிர்குணமான நெர்விகாரமான சைதன்யம்தான் பிரதிபிம்பத்தின் வாயிலாக சவிகுண சகுணத்தையும் சவிகாரத்தையும் அறிகின்றது நமக்கு தான் தெரிகிறது சகுணமும் சவிகாரமும் யாருக்கு தெரிகிறது நமக்கு தெரிகிறது மாறுறதில்லை சின்ன வயசுல இருந்து வயசான ஆளுங்கிறது மாறு உடம்பு தான் மாறுகிறது மனசுதான் மாறுகிறது புத்தி தான் மாறுகிறது நான் இங்கே மாறுறேன் இப்போ மாற்றங்களை அறிகின்ற நான் மாறுவதில்லை நெர்விகாரஹா நான் மாறுவதில்லைன்னா நெர்வீக்காரஹா குணங்களெல்லாம் இப்போ வந்து நான் வந்து டல்லா இருக்கு இப்ப நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் இப்படிலாம் நம்ம சொல்றோமே நான் இருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் ரெண்டும் கெட்டானா இருக்கேன் அப்படின்லாம் சொல்றது வந்து யாருக்கு எனக்கு நான் டல்லா இருக்கேன்னா உடம்பு மனசு டல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா அப்புறம் சொல்லுவோம் இல்லை இல்லை என்னுடைய உடம்பு மனசெல்லாம் டல்லா இருக்கிறத நான் இப்போ ஃபீல் பண்றேன்னா அப்ப நீ அது இல்லை இல்லை இந்த திருக்கு திருஷ்ய விவேகம் தான் வேதாந்தத்துக்கே அடிப்படை அறிபவன் அறியப்படு பொருள் துவாவேவ பதார்த்தம் துவவேவ பதார்த்தம் ரெண்டே பதார்த்தம் தான் திருக் திருஷ்யம் அறியப்படு பொருள் அறிபவன் அறியப்படும் பொருளுக்கு வேறாக அறிபவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நியாயத்தை வச்சு அறிபவனை நன்றாக புரிய வச்சு அறியப்படும் பொருள் தோற்றம் என்று சொல்லி அறியும் தன்மையும் தோற்றம் என்று சொல்லி பொருளை உணர்த்துவதே வேதாந்தத்தின் முக்கிய உபதேசமாகும் புரியுதோ ரெண்டு பொருள் தான் பாருக்கு உலகத்தில் அறியப்படும் பொருள் அறிபவன் இருக்கான் அறிபவன் மாறுறதில்லை அறியப்படும் பொருள்கள் மாறுகிறது மனம் உட்பட புத்தி உட்பட எல்லாமே அறியாமையை முதற்கொண்டு அறியப்படுகிறது அறியாமையும் அறியப்படுகிறது அறிவும் அறியப்படுகிறது அறிவையும் அறியாமையும் அறிகின்ற அறிவு இருக்கே அந்த அறிவு தான் அதான் கந்தரனுபூதியில் அழகா பாடிவிட்டார் அருணகிரிநாதர் அறிவற்றறியாமையும் அற்றதுவே கந்தர அனுபூதி அறிவற்று அறியாமையும் அற்றதுவே பரம்பொருள் அறிவற்று அறியாமையும் மற்றதுவே பாடலுடைய ஆரம்ப ஞாபகம் இல்லை அந்த ஒரு வார்த்தை இருக்கு கடைசி வரியுது அந்த கந்தர் அனுபூதியில் ஒரு பாடலில் நாலாவது லைன் அது அறிவற்றறியாமையும் மற்றதுவே அப்படின்னு வரும் ஆமா அந்த வஸ்துவை சொன்னதுக்கு பிறகு அறியப்படும் பொருளெல்லாம் தோற்றம் என்று சொல்லி அறியும் தன்மையும் கூட அறியப்படும் பொருளின் அடிப்படையில் தான் உண்டாகி இருக்கிறது பொருளே உண்மை அந்த பொருள் எதையும் அறிவதும் இல்லை அறியும் தன்மையும் தோற்றம் நீக்கின நமக்கு புரிஞ்சு விஷயம் புரிஞ்சு விடுறது சொல்கிறப்ப இல்லையா புரியலேன்னு சொன்னால் திரும்ப சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதான் புரிஞ்சு போயிடுது அறியும் தன்மையும் தோற்றம் தான் நமக்கு இருக்கிற எத்தனையும் ஹுட்டுங்கிறோம் இல்லையா மதர் ஹுட் ஃபாதர் ஹுட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் தாயார் தந்தையார் அப்படிங்கிறதே ஆளை பொறுத்து தாயார் தந்தையார்னா என்ன அர்த்தம் யாருக்கு தாயார் யாருக்கு தந்தையார் அப்போ வந்து அவங்களுடைய திருஷ்டியில்தான் அவங்க அந்த ஆள் அவங்க அப்பாவோட திருஷ்டியில் பார்த்தா அவன் மகன் அவங்க அப்பாவோட திருஷ்டியில் பார்த்தா மகன் என் அம்மாவோட திருஷ்டியில் பார்த்தா மகன் அவங்க சித்தப்பா திருஷ்டியில் பார்த்தா வேறே இப்படி எவ்வளோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கிறது இல்லை அதனால் அந்த தன்மையும் ஒரு தோற்றம் தான் நேரத்துக்கு தான் இருக்குது உண்மையிலே கிடையாது அப்போ இந்த தோற்றம்ங்கிறது தெளிவாக புரிஞ்சிச்சுன்னு புரிஞ்சாச்சுன்னு சொன்னால் விஷயம் புரிஞ்சு போய்டுறது எதுக்கு இதை சொல்ல வரேன்னு கேட்டால் இந்த ராஜத குண விகாரம்னு இந்த வார்த்தை முடிஞ்சிருக்கு இதுக்கு நான் விளக்கம் சொல்ல வந்தேன் என்ன சொன்னேன் அப்பா தமோ குண விகாரமாகிய அன்னமய கோஷம் ரா ரஜோகுண விகாரமாகிய பிராணமய இதெல்லாம் வந்து ஆத்மா கிடையாது என்ன ஆத்மாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற லக்ஷணம் என்ன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற லட்சணம் நிர்குணம் நிர்விகாரம் நிற்குணோ நிஷ்க்ரியோ ஹியாத்மா படுகிறோம் நித்தியமாய் நிராமமாய் நீங்கா சுத்தமுமாய் தூரமுமாய் சமீபமுமாய் துரிய நிறை சுடராய் ஜாதி குலம் பிறப்பு இறப்பு பந்தம் முக்தி அருவுருவத் தன்மை நாமம் ஏதுமின்றி எப்பொருட்கும் எவ்விடத்தும் தூவர நின்று இயங்கும் ஜோதியை மா தூவெளியை துரிய நிறை சுடரை தாய்மனர் பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்தியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தொழில் சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு விசாரம் பண்ற போது சாஸ்திரம் ஆத்மா பத்தி சொல்றது நிர்குணம் சொல்றது நிர்வீகாரம் சொல்றது யுக்தியும் சொல்றது அறியப்படு பொருள் வேறு அறிபவன் வேறு சகுணத்தையும் சவிகாரத்தையும் எது அறிகிறதோ நான் நிரிக்க நாள் தர்ம அனுஷ்டிள்ிம்பிள் விஷயம் வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் வந்து சப் சாம் சிம்பிள் மேட்ரு இதை போய் ஏன் இப்படி டஃப் ஆக்கிக்கிறாங்கன்னா அந் இது சிம்பிள்னு புரியறதுக்கு நமக்கு எத்தனை நாளாச்சு நம்ம ஆங்கிளில் பார்க்குறவோ சிம்பிளாக தான் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தா ஐயே மெத்த சுலபம் தான் தோன்றுறது ஆனால் நிறைய பேருக்கு நான் உங்கள் வந்தேன் ஒருத்தர் சொன்னார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் சேலத்தில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் சாதாரண ஆள் இல்லை காலேஜ் ப்ரொஃபஸர் எத்தனையோ வருஷமாக காலேஜில் டீச் பண்ணுறாரு சொன்னார் உங்களுடைய சொற்பொழிவுக்கு நான் வந்தேன் சுவாமி நீங்கள் வந்து இந்த இடத்துல பேசினீங்க பதினெட்டு நாள் பேசினீங்க பகவத்கீதையை வந்து சாரமாக சொன்னீங்க நான் வந்தேன் நான் ஒழுங்காக வந்தேன் ஆனால் ஒன்று சாமி எனக்கு அதை புரிஞ்சுக்கிற ஞானம் இல்லை அப்படிங்கிறார் காலேஜ் ப்ரொஃபஸர் எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை அப்படின்னு விட்டார் அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது எல்லாம் சம்ஸ்காரம் வேணும் புண்ணியம் வேணும்னு தெரிகிறது எங்கேயோ ஒரு பக்கம் பிரச்சனை ஆன்மீக வாழ்க்கையிலேயே ரொம்ப வருஷம் ஊறி இருக்கிறவங்களே தேகாத்ம புத்தியை பற்றி நான் சொல்கிற போது இதெல்லாம் எவ்வளோ அதை விட சாதாரண விஷயம் இல்லையா எத்தனையோ வருஷம் வே வருஷம் இதுக்குன்னே வாழ்க்கையை கொடுத்தவங்க துறவு வாழ்க்கைக்கு வந்து இந்த வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்தவங்க அவங்களே அப்படி நினச்சிட்டு இருக்கிற போது இவங்கள ஏன் சொல்லுவான்னு எங்கேயோ தகராறு ஒன்று பிரமாத்திரு தோஷம் இல்லாட்டி பிரமாண தோஷம் இல்லாட்டி பிரமேய தோஷம் பிரமாத்திரு பிரமாண பிரமேயம்னு சொல்லுவோம் பிரமாதான்னா நான் அறியிறவன் பிரமாணம்னா அறியவதற்காக நாம் பயன்படுத்துகிற கருவிக்கு பேர் பிரமாணம்னு பேர் பிரமேயம்னா அறியப்படும் பொருள் இந்த மூணில் நாம் வந்து ஒழுங்காக மூணு குறையில்லாமல் இருந்தால் தான் அறிவு சரியாக வரும் இல்லாட்டி தப்பான அறிவு தான் வரும் அதனால்தான் தெரியறது பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான்மாம் பிரபத்யத்தை அதனால தான் சங்கராச்சாரிய சொல்றார் பஷ்யன்னப்பிச்சன பஷ்யதி மூடா பஷியன்னப்பி பஷ்ய என்ன அப்படின்னா இவ்வளவு தெளிவாக புரிஞ்சும் புரிய மாட்டேங்கிறது நிறைய பேருக்கு இவ்வளவு தெளிவாக இருக்குது வாழ்க்கையினுடைய ரகசியம் இவ்வளவு அனித்தியம்னு தெரிகிறது தினந்தோறும் தெரிகிறது வாழ்க்கையில் வந்து பூகம்பத்தை படித்தாலே புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையெல்லாம் இவ்வளவு அசாஸ்வதம் பார்த்தாலே புரிஞ்சிடும் அப்படியே அந்த பேப்பரில் போட்டிருக்கிறது அந்த பக்கத்தை பார்த்த உடனே ஒரு ஒரு அஞ்சு முப்பது செகண்ட் தானா மொத்தமே இந்த குஜராத் பூகம்பத்தை வந்து பூகம்பத்தினுடைய நிகழ்ச்சி முப்பதே செகண்ட் தான் நாற்பது கிராமம் காணாமல் போயிடுது நாற்பது கிராமத்தையும் காணாமல் போயிடுது எவ்வளோ பெரிய பெரிய முப்பது மில்லு நாற்பது மில்லு வச்சிருந்த ஆள்னா ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் ஒன்றும் கிடையாது கிடையாது ஏ நல்ல அவர் இருக்கார் எனக்கு தான் சந்தோஷம் போனா போய்ட்டு போகிறது எத்தனை மில்லு வேணாலும் போயிட்டு போகிறது நம்ம தானே கெட்டணம் இல்லை போனா போயிட்டு போறார் ஆனால் அவருக்கு அந்த ஷாக்கை தாங்கிக்கிற சக்தி இருக்கான்னு தெரியாது நமக்கு தெரியாது பட் அவர் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா அவரே போயிட்டார் நிறைய என்ன மனுஷன்மா போய்டுமே இது இன்னும் ஐம்பது மில் இல்லை எத்தனையை கொடுத்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை சொத்தை கொடுத்தாலும் இந்த உடம்புக்கு ஈடாகுமா மனித பிரிவுக்கு ஈடாகுமா இருக்கட்டும் பேசுகிற போது எல்லாம் நான் போது ஆனந்தமாக தான் இருக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா விஷயம் புரியத்தான் செய்கிறது புரிகிற மாதிரி தான் இருக்கு இல்லையா இப்போ ராஜத குண அண்ண தமோண விகாரம் இந்த சரீரம் மனசு புத்தி எல்லாத்தையும் நீக்க போகிறோம் இப்போ இது ரஜோகுண விகாரம்னு சொல்றாரு இனி அடுத்தது உங்களுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்டுட வேண்டிதான் அது வந்து பாரிசேஷன் நியாய பாரிசேஷன் நியாயம்னு இருக்கு இது எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டா கடைசியில் என்ன இருக்க போறதுன்னா இது நான் இல்லை இது நான் இல்லைன்னு எல்லாத்தையும் நீக்கினா நான் இதெல்லாம் நான் இல்லைன்னு எது தெரிஞ்சுக்கிறதோ அதான் நான் பாரிசேஷம்னா என்ன எல்லாத்தையும் நீக்கின பிறகு எஞ்சி இருப்பது எதுவோ அதுதான் வஸ்துன்னு அர்த்தம் பாரிசேஷ நியாயம்னு பேர் பாரிசேஷன் நியாயம்னா அதுக்கு கான்டெக்ஸ்ட் வரும்போது உங்களுக்கு சொன்னால் புரியுது அப்போ வந்து மோக்ஷத்துக்கு வந்து என்ன ஹேத்துன்னா ஞானந்தான் ஹேத்து இப்போ மற்றதெல்லாம் இல்லைங்கிறதுக்கு வந்து வரிசையாக இதனால் முடியாது கர்மத்தினால முடியாது கேவல பக்தினால முடியாது கேவல ஸ்ரத்தையினாலும் முடியாது இப்படிலாம் சொல்லிகிட்டே வந்தோம் வேணா கடைசியில் நீங்கள் வந்துதான் வேறு வழியே கிடையாது எல்லாத்தையும் லாஜிக்கலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே வருவோம் வண்ணம் வந்தால் கடைசியில் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போ நம்ம எலெக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கிற பார்ட்டியில் இந்த பார்ட்டிக்கு உள்ள குணதோஷங்களெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அந்த பார்ட்டியோட குணதோஷத்திலாம் பார்ப்பீங்க இருக்கிறதுக்குள்ளே கடைசியில் எல்லாத்தையும் தள்ளி பார்த்தா இது தாங்க மோசத்துக்குள்ள இதாங்க நல்லது அஞ்சு மோசம்தான் அஞ்சு மோசத்துல எது குறைஞ்ச மோசமோ அதுதான் நல்லது அந்த வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறான் பாருங்க அவன் தான் இருக்கிற பையன்ல நல்ல பையன் தான் அப்படி சொல்லுவாங்க உதாரணமே சொல்லுவாங்க பாருங்க வீட்டுக்கு நெருப்பு வச்சிருக்கான் பாருங்க அவன்தான் எங்க என் பையன்லயே கொஞ்சம் நல்ல பையன் அப்படின்னு அப்ப நான் மற்றமையும் எப்படி இருப்பான் கற்பனா பண்ணணும் அது மாதிரி எண்ணத்துக்குறேன் எல்லாத்தையும் நீக்கி பார்த்துட்டா கடைசியில் என்னது பாரிசேஷன் நியாயம்னு சொல்றோம் அது மாதிரி அடுத்து நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்தது இன்னொரு ஒரு விகாரம் தான் இருக்கு சத்வகுண விகாரம் சொல்லிடுவோம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுமே ஞானேந்திரியங்கள் ஐந்தும் மனசும் புத்தியும் சத்வகுண விகாரம் புரிஞ்சு போயிட போறது அப்ப சத்வகுண விகாரமும் நான் அல்லனு தெரிய போகிறது நம்ம மனசில் இப்போ படிச்சுட்டு உண்டாகிற விரத்தி இருக்க அது என்ன விகாரம் தெரியுமோ என்ன விகாரம்னா அதுதான் அந்த நீங்க அஹம்சகீதையில் படிச்சிருப்பீங்க எப்படி மூங்கில் தனக்குள் உராய்வதால் அந்த தீ வந்து என்ன பண்ணிருக்கு அந்த தீ வந்து அந்த மூங்கில்கள் ஒன்றொன்று ஒன்று உராய்ந்து கொள்வதால் தீ உண்டாகிறது அந்த தீ என்ன பண்ணுகிறதுனா எல்லா காட்டையும் அழிச்சுட்டு கடைசியில தீ என்ன ஆகுறதுனா தானும் அழிந்து விடுகிறது தானும் அழிந்து விடுகிறது அது மாதிரி நம்ம விசாரம் பண்ணி உண்டாகிற ஞானம் என்ன பண்றதுன்னா நம்முடைய எல்லா விதமான பற்றுக்களையும் நீக்கிட்டு கடைசியில அதுவும் அழிஞ்சு போய்டுதான் ஒன்றர் ஆச்சரியம் தான் பெரிய விஷயம் தான் இல்ல பிராணனும் நீ அல்ல ராஜத குணவிகாரம் நான் என்ன சொல்ல விரும்பினேன்னு சொன்னேன் நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்தேன் என்ன சொல்ல விரும்பினேன்னு சொன்னால் இந்த சகுணமும் சவிகாரத்தையும் எது அறிகிறதோ அது நிர்குணம் நிர்வீக்காரம்னு நீங்கள் புரிஞ்சுங்கோ சிம்பிள் லாஜிக்குன்னு சொல்ல ஆரம்பித்தேன் அதை பல கோணங்களில் அப்படி இப்படிலாம் சுற்றி இருக்கேன் ஆனால் விஷயம் இதுதான் ராஜத குண விகாரம் அடுத்தது கரணமாமனது புத்தி கருத்தாவாம் அவை ஆன்மாவோ தரமுளவிரண்டு கோஷம் சத்துவகுணவிகாரம் வரமறுதுயிலானந்த மயனையும் நான் எண்ணாதே விரவிய தமவைஜான விறத்தியின் விகாரமாமே இந்த நூலை எழுதின ஆசிரியருக்கு நம்ம அனந்த கோடி தடவை நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிதான் ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் கடினமாக இருக்கக்கூடிய தைத்ரியோபுருஷத் வாக்கியத்தை எல்லாம் இவ்வளவு எளிமையாக சொல்கிறாங்களே நமக்கு வந்து சாதாரண ஜனங்களுக்கு வந்து இதெல்லாம் ஐயர்கள் தான் படிக்கிற புஸ்து வச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் ஐயர் இருக்கிறதெல்லாம் படிக்கிறதில்ல அது அதர்மத்தை முதல்ல பனி நாள் ஐயர் தான் அதனால தான் எல்லாம் சொசைட்டியே கெட்டு போச்சு வந்து நான் ஓப்பனாக சொல்லுவேன் நல்லாவே சொல்லுவேன் கஷ்டமே விடு இந்த வந்து என்னைக்கு என்னைக்கு அதாவது யார் யார் எந்தெந்த கடமையை செய்யணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் அப்படி இருக்கு அவரவர்கள் கடமையை விட்டு இன்னொரு கடமையை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அன்னைக்கு தான் சமுதாயம் கஷ்டப்படும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்போலாம் சொல்லி இன்னும் ரெலவெண்ட் இல்லை ஆனால் என்றைக்கு பிராமணன் இந்தியாவில் சுதர்மத்தை விட்டானோ அவனை பின்பற்றி கொண்டிருக்கிற அத்தனை பேரும் சுதர்மத்தை விட்டார் அதான் உண்மை சொன்னோம்னா அது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இவன் எல்லா அதாவது கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் உன்னுடைய கடமையை நீ குறைபாடோடு செய்தாலும் அது உயர்ந்தது பிறருடைய கடமையை நீ ந நன்றா செய்தாலும் அது தவறு சொல்லிருக்கார் இப்ப வந்து இல்லைங்க ஐயர்கள்லாம் எந்த ஃபீல்டில் போனாலும் ஷைன் ஆகிறாங்கண்ணா யார் ஷைன் ஆக்சுன்னா ஷைன் ஆகணும்னா சொன்னா இப்படி இப்போ என்ன சுவாமி சோசியல் டாபிக் உள்ள நுழைஞ்சிட்டு விஷயம் தான் ஆக்சுவலாக நல்லா யோசிச்சு பார்த்தா யார் போச்சுன்னா ஆசை தான் போச்சு இவனுக்கு சக்தி இருக்கலாம் இவன் வந்து பெரிய ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம் எல்லாரும் அது ஒரு வச்சுருக்கோம் அவங்க எந்த ஃபீல்டில் நுழைஞ்சாலும் அவங்க ஷைன் ஆகிடுறாங்க எந்த துறையில் நுழைஞ்சாலும் அவங்க சைனாக ஆகிடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது உண்மையாகவும் இருக்குது விவகாரத்தில் நம்ம பார்க்குறோம் அனுபவத்தில் இருக்குது இல்லைன்னு சொல்லலை அது ஒரு அது உள்ள உண் உண்மை இருக்குது ஆனால் அதை அவங்க தான் கேளு பிறருடைய கடமையை நீ நன்றாக செய்தாலும் தவறுங்கிற கருத்துக்கு இது சரியாக இருக்கா இல்லையா எப்போ பிராமணன் வந்து தன்னுடைய தர்மத்துக்கு மீறி போனாலும் ஹோல் சொசைட்டி இதாகிடுது ஏன்னா எல்லாரும் அவனைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா முன்மாதிரி அவன் அவன் கடமையை செய்யணும் மற்றவன் அரசன் இருக்கான் எல்லாரும் இருக்கு இது வந்து ஏன் இப்படியெல்லாம் வந்ததுங்கிறது வேற விஷயம் எல்லாத்துக்கும் காரணம் என்ன ராகத்வேஷந்தான் கிடைச்சது மூல காரணம் பார்த்தா அறியாமை ராகத்வேஷம்தான் காரணம் கிருஷ்ணரே கீதையில சொல்றாரு அவன் பிரகிருதிப்படி நடக்கிறான்ப்பா நம்ம என்ன பண்ண முடியுங்கிறார் அப்போ இது வந்து ஆரம்பத்திலருந்தே இருக்கு ஆரம்பத்திலருந்தே இருக்கு இப்போ திரோணாச்சாரியார் மீறினாரோ நான் கே சொல்கிறோம் இல்லையா திரோணாச்சாரியர் கற்றுக் கொடுக்குறதுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் மீர்னா பிரச்சனை பிராமணன் எந்த தர்மத்தை செய்கிறானோ அதை செய்கிறானா பார்த்துருக்கணும் அது க்ஷத்திரியனுடைய வேலை இது நான் வேறு டாப்பிக்காக இருந்தாலும் எதுக்காக அதை சொல்ல விரும்புகிறேன் என்ன இப்போது இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்குறோம் எதுக்கு சொல்ல வந்தேன் இந்த இவ்வளோ அழகாக பாட்டை எழுதியிருக்கார் சம்ஸ்கிருதத்துல எல்லாம் வேத உபனிஷத்துலாம் படிக்கணும் அதுக்கு ஸ்வரங்கள்லாம் இருக்குது அது சம்ஸ்காரம் வேறு வேணும் அதுக்கு சும்மா படிச்சுட முடியாது அதை அப்படியே நமக்கு படித்தாலும் அது உடனே உறைஞ்சிடாது ஆனால் அதெல்லாம் எவ்வளவு எளிமைப்படுத்தி அற்புதமான தமிழ்ல பழகு தமிழ்ல அழகு தமிழில் வழங்கு தமிழ எப்படி சொல்ல முடியுமா மேலும் விரிவாக நாளை பார்க்கலாம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோருநாயுமா காணேன் திருவடீப்போற்றீஷரோரு மூதவி வோமவத் வப்தே திணாமூர் நம ஓம் ஷாந்திஷா ஹரி ஓ